தொள்ளதுடன் பங்கெடுத்ததுண்ட நபி அலே வமான உறவு எனக்கு இல்லாவிட்டால் நான் சிறுவனாக இருந்த நிலையில் அதில் கலந்து கொண்டிருக்க முடியாது என்று கூறிவிட்டு நபி சொல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் பெண்களிடம் அவர்களுடன் அவர்கள் இருந்தார்கள் பெண்களுக்கு போதனை செய்து தர்மம் செய்யுமாறு வலியுறுத்தினார்கள் அப்பெண்கள் குனிந்து தம் கைகளால் பிலானுடைய துணியில் பொருட்களை போட்டதை நான் பார்த்தேன் பிறகு நபி சொல்லாகும் அலஹி வல்லம் அவர்கள் பிலாநியெல்லாகும் அவர்களுடன் தமது இல்லத்திற்கு புறப்பட்டனர் என்றார்கள்